வணக்கம் ஜூலை 29 ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நெற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆடவர் ஒற்றையர் போட்டியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான விம்பிள்டன் பட்டத்தை வென்றவர் நோவர் ஜோகோவிச் என்பவர் ஆவார் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஐசிசி கிரிக்கெட் போட்டியை வென்ற அணி இங்கிலாந்து மூன்று சமீபத்தில் யுனெஸ்கோவிலிருந்து விலகிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச கூட்டுறவு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு காந்தியத்தின் பூர்வமான மாண்புகள் குறித்து இளைஞர்களுக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் தெரிவிக்க தேசிய அறிவியல் அருங்காட்சியகத்தின் தேசிய கவுன்சில் எதனை உருவாக்க உள்ளது மூன்று எந்த நாட்டின் அரசு ஊழியர்களுக்கு முசோரியில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்